நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி ஒரு கப் எண்ணெய் நாலு ஸ்பூன் பட்டை ரெண்டு விஞ்சல் ஒன்று வெங்காயம் ரெண்டு கேரட் தேவையான அளவு பீன்ஸ் தேவையான அளவு உருளைக்கிழங்கு ஒன்று பட்டாணி கால் கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சள் படி கால் ஸ்பூன் பச்சை 2, புதினா ஒரு கட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று செய்முறை முதல்ல நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு வடித்து உதிர் உதிராக ஒரு பவுலில் எடுத்து வச்சிருவோம் புதினா கட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து லீவ்ஸை நல்லா எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த புதினா கட்டியும் பச்சை மிளகாய் ரெண்டு சொல்லியிருக்கேன் காரம் உங்களுக்கு காரம் கூடுவேன்னா இன்னொன்று போட்டுக்கலாம் அதை நான் அதை எடுத்து மிக்சியில் போட்டு புதினாவும் பச்சை மிளகாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடணும் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுடுவோம் நல்ல பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சல போட்டு அதை பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுவிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினோம் வெங்காயம் வதங்கினதும் கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறது போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய் வேக விடுவோம் அந்த எண்ணெயிலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிப்போம் தண்ணி தேவை இல்லை தண்ணி இல்லையே வேணால் தெளிச்சிக்கலாம் மொழி போட்டு வேக விடுவோம் காய் வந்ததும் அதிலே உப்பு ம மஞ்சப்பொடி நல்லா கலந்துருவோம் ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துருவோம் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் புதினா அதை எடுத்து அதில் நல்லா கலந்துட்டு அதுவும் ராஸ்மல் போக அதுவும் வேக விடுவோம் கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுவோம் எல்லாத்தோடையும் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி வெ வெந்திருக்குலையே அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே எலுமிச்சம் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் பக்கத்தில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சு அவங்களுக்கு கொஞ்சதும் நெய் ஊற்றி நெய் ஊருகிறதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதை எடுத்து இந்த சா கலந்து விட்டுட்டா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புதினா புலாவும் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்